கண்ணினிக்க சங்கையான அமார்களே மேலான பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹா சுஹான் அபு நம் அனைவருடைய இந்த அமர்வையும் பொருந்திக் கொள்வானாக கேட்டுக்கொள்வானாக வந்த நோன்புகளையும் சொல்கிற தொல்கைகளையும் அல்லாஹ் சுஹான் அபுத்தாலா எங்களே சுற்றும் எங்கே இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய காலங்களை அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் ஆரோக்கியமான நிலையில் அவைகளை அல்லாவுடைய விருப்பத்தின் பிரகாரம் கழித்து அல்லாவுடைய அன்பையும் பெற்று கொல்ல துணை புரிவானா சங்கையான சம்பவங்களே தெரியார்களே அல்லாஹுக்கு சுகான முத்த பூ உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறார் நாங்கள் அல்லா வாழ வைத்ததின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மௌத்து எங்களுடைய கையில இல்லை எங்களுடைய மௌத்து எங்களுடைய கையில் இல்லை எங்களுடைய மௌத்தை அல்லா தன்வசம் வைத்துக் எந்த தெரியாதே எனக்கு எங்க மௌக்கு வரும் என்பதா இந்த அவர்களுக்குரிய நேரம் வந்துவிட்டால் அது பிற்படுத்த முற்படுத்தப்பட மாட்டார் அல்லா எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவை தந்து எங்களை அனுப்பியிருக்கிறான் நாங்க வாங்க கொண்டிருக்கிறோம் அவன் எப்ப விரும்புகிறானோ அப்ப அவன் எங்களை அழைத்துக் கொள்வான் இந்த மண்ணினால் உங்களை நாங்கள் படைத்தோம் இந்த மண்ணின் பக்கமாக நாங்கள் உங்களை திருப்பி அனுப்புவோம் இந்த மண்ணிலிருந்தே நாங்கள் உங்களை மீண்டும் விழுப்பாக்குவோம் இதைத்தான் ஒவ்வொரு ஜனாதாவையும் கொண்டு போய் அவருல வைக்கும் பொழுதே இந்த துவாவை சொல்லித்தான் நாங்கள் கவுரில் வைக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்கள் இவைகளை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்களுடைய தினாபாக்களை சுரந்து கொண்டு போய் மண்ணறையில் வைத்தோம் மின் அலாக்கும் இந்த மண்ணை நாங்கள் படைத்தோம் இந்த மண்ணின் பக்கமாக நீங்க திரும்பி வந்திருக்கிறீங்க இந்த மண்ணிலிருந்து நீங்க மீண்டும் எழுப்பாற்றப்படுகிறீர்கள் நிச்சயமாக சத்தியமாக நடக்கும் உண்மையான செய்தி அதில் யாருக்கும் மாற்று கருத்தில் உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் சர்ச்சைகள் இருக்கலாம் எதிர்ப்பு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் மௌத்த யாருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்வு நிச்சயமற்றது சொன்னாங்க சொல்லம் அதுமையான புத்திசாலி யார் தெரியுமா விவேகம் உள்ளவர்கள் தூற தூர நோக்குடையவர் ஆழமான சிந்தனையாளம் சரக்கருக்கு தூர நோக்குடையவன் யாரு தெரியுமா அல்பைய சுமந்தான நஷ்ட ஆத்மாவத்மாவ அடக்கி நஷ்ட அம்மாறும் மனிதனுடைய ஆத்மா இருக்கிறேன் பாவத்தை கொண்டு தூண்டிக்கொண்டே இருக்கு பாவம் பாவமன்ற கொண்டு தூட்டிக்கொண்டே இருக்கும் இது ஒரு நாளும் நல்லதை சொல்ல மாட்டான் நற்கருமங்கள் கஷ்டமாக இருக்கும் பாவமான கருமங்கள் இன்பமாக இருக்கும் தராகவே என்னுடைய தொழுக ஒரு மணி நேரம் சொல்லிட்டு வெளியாகிறோம் ஆனா என்னமோ பெரிய ஒரு வேலை செஞ்சிட்டு போறவாத இலங்கை ஆனா எத்தனையோ மறைத்தியாளர்கள் ரோட்டில் சுண்மக்களையும் அது பிரச்சனை ரோட்ல சுமக்களையும் தராவி தராவிட்டு வீட்டுக்கு போறதேரு கழிய போகுது பாரமே இல்ல ஆசை எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆனா தராவி சொல்லு சொன்னா கொஞ்சம் நேரம் கூடிட்டு அது வளர்ச்சிக்கு பாரத விளங்கு ஏன் காரணம் அன்பான சகோதரர்களை தெரியாது தே இது ரெண்டும் நன்மைகளை கஷ்டமாக்கிவிட்டது பாவத்தை விட்டது பாவ பிரச்சினை இல்லை பாவப்பிரச்சினே இல்லை உலகத்தில் நல்லா வச்சுக்கொண்டோம் மனிதனுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் நாங்க மாற வேண்டும் இந்த உம்மத்தை விரும்புதே பொறுச்சே உம்மத்திட்ட மாற்றம் வர வேண்டும் சொல்ல உத்தை மாத்தினா நாங்களும் ஆத்மா அப்படியே ஆத்மாவுக்கு ஒளிப்படுறாரு உள்ளம் சொல்ல செய்ய மாட்டோம் மார்க்கம் சொன்னத்தை இந்த உள்ளத்துல மூணு நோய்க்கு அந்த மூணு நோய்க்கான் எல்லா பாவத்துக்கும் பவுண்டேஷன் சொல்றாங்க உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் என்ன தெரியுமா பெருமை என்ன பெருமையா அல்லா சொல்றான் கிவிர் என்னுடைய சால்மை என்னுடைய உடுப்பு இதை யாருக்கும் அணியலாம் இதை யாருக்கும் அணியலாம் அது கிவிர் ஒரு விதாகி பெருமைன்றது எனக்கு மட்டும்தான் கும்ப யாருக்கும் சொல்ற அல்லாவுக்கும் உலகத்தில் யாருக்கு பெருமடிக்க எங்கள்கிட்ட பெருமளிச்சு எங்கள்கிட்ட பெருமளிச்சு எங்கட ஹயாத்தும் எங்க கையில இல்ல எங்க மவுத்தும் எங்க கைதே இல்ல வந்த அதுவும் ஒரு அருவருப்பான இடம் நாங்க மௌத்தாக கலெக்ட் எங்க குறிப்பாக்கு என்ன கண்டியம் எங்களுக்கு பெருமப்பற்றத்தை கொண்டுமே இல்ல எங்க இருந்தாலும் வயிற்றுக்குள்ள இருக்கிறது தங்கம் அல்ல வயிற்றுக்குள் இருக்கிறது மதம் நஜீஷ் அறுவருக்கும் அசுத்தத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் அசுத்தத்தோட வாழ்றோம் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு பல்லு தீட்ட இல்லைன்னா யாருக்கும் வாய்ப்பு தவறையிடாது கணவனுக்கு மனைவி கிட்ட புகையாது மனைவிக்கு கணவனைக்கு தவறையிடாது ஒரு பெண் ஒரு நாளைக்கு தளமாக இல்லைன்னு சொன்னா அவளுக்கே அவளால் வாழ முடியாது எங்களுக்கு பெருமளிக்கிறதுக்கு கொண்டு பேச பெருமடைத்திலிருந்து கொண்டு பேனா உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் பெருமை அல்லா சொன்னார் ஆதவளை என்ன சொன்ன அவனுக்கு பெருமை பெருமை அவனுக்கு வச்சு பெருமை என்ன சொன்னார் செய்யவா நான் செய்யவா எனக்கேதுவா நான் செய்ய மாட்டேன் யாருக்கு சொல்றார் அண்ணாடத்தில் என்ன நெருப்பாள படைத்தாய் நின்று அவரை மண்ணால படைச்சிருக்கிறாய் மண்ணால படைத்தவருக்கு நெருப்பாள படைத்தோக்கள் எப்படி சுடு செய்யலாம் எப்ப பெருமை வருவோம் அப்பா ஆம்யம் வரும் கிர் இது சொல்லாத நோய் இது வந்து நாங்கள் கேட்டா பார்த்தோம் நாங்கள் சோபாசிக்க மாட்டோம் மன்னிப்பு கேட்க மாட்டோம் பணிஞ்சு போக மாட்டோம் தவாதோ என்ற பரிவுத்தங்க வர மாட்டாது ஏ கிவிப்பார்த்தாலும் ஒரு வகையான அங்காரம் ஒரு வகையான அகங்காரம் மனைவி கணவன் மன்னிப்பு கேட்க மாட்டான் பெண்களுக்கு பெருமை வந்து நான் கண்டிப்பாக தவறு செஞ்சாரு ஆனாலும் கணவனுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன் இதுக்கு பேர் பதிவு தான் இதுக்கு பேருந்தான் பதிவு எ வீட்டுக்கு அவங்க வர இல்ல அவங்க வீட்டுக்கு நாங்க போவோம் இது பணிவுத்தனம் எங்க கல்யாணத்துக்கு அவங்க சொல்ல இல்ல அவங்களுக்கு சொல்ல இல்ல எங்களுக்கு கட்டாயம் நாங்க சொல்லுவோம் இது பணி உத்தரம் இதுக்கு அல்ல எப்ப பெருமை வருமோ அப்ப ஆகியோம் ஏன் சொல்லணும் அவங்க சொல்ல இல்லையே நாங்கே சொல்லுவோம் ஏன் அவங்க வர இல்லையே நாங்கே புகோணம் ஏன் அவங்க தரையில் பெருமை பெருமளிக்கிறவங்க ஒரு நாளும் நேசிக்கிறவங்க பெருமைன்னு சொன்ன நல்ல உடுக்கிறவ இல்ல சில மக்கள் பெருமைக்கு வகைகளுக்கொடுக்கிறது கார்க்கோ அவருக்கு பெருமை நல்ல ஒரு சேர்க்க பெருமை இல்ல இன்னமாக ஜமீன் அல்ல அழகானவன் அழகை விரும்புகிறான் எப்போ அழகா தமிழ் தமிழ்ல சொல்லுவாங்க கந்தையானாலும் கசக்கு கண்டை புதிய உடுப்பில் இருக்கிற உடுப்பு பழசி ஆனா நல்ல கால கழுவி சுத்தமாக்கித்தான் உடுப்பு ஊத்தையர் உடுக்கக்கூடாது உடுப்பு பழசி தரத்திலே இல்ல ஆனா உடுப்பு சுத்தமாயிருக்கிறது உடுப்பு அழகா இருக்கிறது உடுப்பு நிறத்தா இருக்கிறது பள்ளிக்கு வரக்குள்ளோம் தாய்மார்கள் கூட சகோதரிகள் கூட விலகி சொல்ல வேண்டிய விஷயத்துல அழகா உடுத்துவாங்க சொன்னா உள்ள மேக்கப் போட்டு போட வேண்டியா பூசி அடிக்க வேண்டிய தோப்பியம் எல்லாம் வடித்து ரோட்ல நடந்து போன எல்லாரும் அளவுக்கூடிய சித்தனாவோடைய வாரதல்ல அழகென்று சொன்னால் தந்தைய உடல் தந்தைய தோட்டம் மிச்சமான சுத்தம் நல்ல சுத்தம் நல்ல வாழ சுத்த பெண்களுடைய பெண்களுடைய பாத்தம் எப்படி கொடுமென்றால் அடையாளமாக இருக்கும் எதை கூட அடையாளம் மனதோணி போடுதான் பெண்களுக்கு பெண்களுக்கு சுத்தமான திரவியர்கள் எடுத்து முகத்தில் பவுடராக பூசேன் சொத்தையில் பூசேன் யாருக்கு காட்டுறதுக்கு தன்னுடைய அழகை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பெண்ணுக்கு மேற்கப் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் அதுல இருந்து வாசனை வீசக்கூடாது வாசனை வீச கூடாது ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அடையாளம் விட்டு பவுடர் போட்டு முகத்துக்கு என்ன அந்த என்ன போட்டு போட்டு முகத்துக்கு போட்டு மேக்கப் பண்றது கூடாது அத்திரம் அழகான வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளலாம் பெண்களுடைய பெண்களுக்கு வாசனை இல்லை ஆனால் அழகுபடுத்திக் கொள்ளலாம் ஆண்களுக்கு என்ன இல்லை என்ன செய்யலாம் அத்திரம் பாசிரை திரவீங்களை பாதிக்கணும் இது மாஜாவுட ஒரு பெண் அணி போற ஓட்டலா தாள பெண்ணு அவர் சொன்ன அல்லாருடைய அடிமையே இங்கம்மா போறீங்க பெண் சொல்லுறேன் பள்ளிக்கு போறேன் காலாகும் போன்ற தொழிலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீ முதலாவது வீட்டுக்கு நீ என்ன செய்ய சொன்னா குளிர்ச்சி சுத்தம் செய்துமா ஏன் தெரியுமா காரணம் நீ மனம் பூசி இருக்கிறாய் இந்த மனத்தோடைய போனா இந்த மனம் வீசக்கூடிய வாசை பாத்தலை இது வினாசாக செய்துவிட்டுரு கீழி செலு பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணிடமிருந்து வந்த வாசனைக்கு இந்த சட்டம் என்றால் கனியான வீட்டுக்கு போகக்கூடிய பெண்கள் போறதுக்கு போற பெண்கள் பாதிக்கிற கோபியம் இதுக்கு என்ன சட்டம் நாங்க வரோம் ஒரு சேர்ந்து நாங்க மாறோட இஸ்லாத்தி பக்கமாக திரும்பி வந்து நாங்க மாறோட அழக எல்லா விரும்புதான் பெண்கள் எப்போ அழகா இருக்கும் தந்த கணவனுக்கு முன்னால் அழகா காட்சியளிக்கும் தந்த குழந்தைகளுக்கு முன்னால் அழகா காட்சியளிக்கும் திட்டத்தினால் ஜோசாக சொல்லவில்லை பரிகாசலாக சொல்லலை உண்மையை சொல்றேன் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு வைத்தியர் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு டாக்டர் சொல்ற சொல்றாரு உங்களோட முஸ்லீம் பெண்களுக்கு குஞ்சம் தேசநாதம் செய்வோம் புத்திமதி சொல்லுங்க என்ன புத்திமதினால் அவங்க உடுக்கிற அபாயா இருக்குதே அந்த அபாயாவுக்குள்ள உள்ள உடுப்பையும் கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கொள்ள சொல்லுங்க சில கட்டங்களில் வைத்தியசாலைக்கு வந்து டிஸ்பென்சரியில வந்து நாங்க செக் பண்றதுக்காகவே கொஞ்சம் திறந்து அதைப்பலட்டிய உறுப்பினருக்கு மேலே வச்சு பார்த்து சொன்னா அவர் சொல்லக்குள்ளே சொன்னாரு அதுலிருந்து வரக்கூடிய நாத்தம் இருக்குதே அந்த நாத்தம் புள்ளாத நான் நீங்க பிற்பண்ண போகணும் அதே சூ மரக்கல் வாங்க அதே சூ மீன் வாங்க அதே சூ அபாயா பெண்களுடைய ஹிஜா கிடைத்தோம் என்ன மன்னிச்சு உண்மையை சொல்றது கடமை என்ற உணர்வுடன் சொல்லுகிறேன் பெண்களுடைய ஹிஜாப் பெண்களுடைய நிவாஸ் பெண்களுடைய குறுக்கா பெண்களுடைய கில்வாஸ் பெண்களுடைய நிபாஸ் எப்படி எப்படி இருக்கணும் அல்லா முதலாவது சொல்றார் உங்களுடைய ஹிஜாப் எப்படி தெளிவா இருக்குழி கொண்ட நீங்க வீட்டுக்கு வெளியே புகாம வீட்டினுடைய நாலு சுவரிகளையும் உங்களுடைய ஹிஜாபாக நீ காட்டிக்கொண்டோம் குழியூத்தி கொண்ட உலகாக்கள் சொல்றாங்க பெண்கள் வெளியே வந்தா தான் நீங்க வீட்டுக்குள்ள அடக்கமாக ஒழுக்கமாக இருந்து கொள்ளும் வீட்டுக்குள்ள இருந்தா யாருக்கு பிரச்சனை இல்லை முன்னைய நாட்கள் முன்ன காலங்கள்ல எங்களை பெண்கள் அப்படியே ஒழுக்கமாக இருந்தார்கள் அதற்குரிய தாய்மார்களே குறை சொல்லவில்லை உண்மையை சொல்லுகிறேன் உண்மையை சொல்லு சொல்லிவிட்டு சொல்லுகிறார் ஊடா ஜாகிரீயத்துக்கான பெண்கள் அறியாமை காலத்து பெண்கள் அந்த நாகரீகம் தெரியாத காலத்து பெண்கள் எப்படி ரோட்டில் பசார்ல சுத்தி திரித்தார்களோ அதே போன்று நீங்க சுத்தித் திரிய வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் குற சொல்லு நான் நினைக்கிறேன் அந்த ஜாகதியத்தை விட மோசமான ஜாகதியத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் சுரத்துல அசாப்ல சபர் ஜாக காலத்து பெண்கள் வெளியே போனது போல வெளியறினது போல நீங்க வெளியிறங்க வேண்டாம் என்று குரான் சொல்லுதே அந்த காலத்து பெண்கள் ரெண்டு வருஷம் ஜொம்புக்காக வேண்டி போகல குழந்தைகளை கொண்டு போய் சென்டர்ஸ்ல போட்டுட்டு குழந்தைகளை கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு குழந்தைகளை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு நான் கடிய போறேன் பெண்கள் வெளியே போறது போல வெளியே போறதல்ல உயிர் நாங்கள் அதற்கமாக வீட்டுக்குள் இருந்து கொள்வோம் இந்த ஆயத்திற்கு வழக்கம் செல்ல கூடிய முகஸ்திரீர்கள் குரானுக்கு தஸ்தீர் பல வகையில செல்லலாம் ஒன்றானுக்கு தப்தீர் குரானே செய்யும் குரானுடைய ஆயத்துக்கு தப்தீர் குரானே செய்யும் சில இடங்களில் மறைமுகமாக இரண்டு வார்த்தைகளை பேசிவிட்டு அதை அழகாக வழங்கப்படுத்தும் ஆனந்தத்தில் சொல்லுகிறான் الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْضِ وَيُخِيمُونَ الصَّلَاةِ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ متقينك لفتح الله إنك سرودك بات شرر سرودك بات شرر إذا اتسلمتك الله بنتك بات شرر إن دا آياتك الله بيت تصدير سيقران إن دا آياتك الله بيت تصدير سيقران الله سيقران ليس المر أن تولوا وجوهكم طبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر الله سنقضى بالصدران كان ايش يا حدران أولئك هم المتقون تقوى وليغنبي من قطعان عند سنان ساقواه لي اغنقل اسمت بول الشنان عند سنان وآت المال علاكم بهذا من قرباء واليتاماء والمساكن وبن السبيل والسائلين وبن الرقاق تصدير القرآن من القرآن قرآن كي قرآن تصدير عبركم إنما لو كتبت له قرآن كي تصدير حديث عبركم صلى الله عليه وسلم قرآن لي عايبته ولي من كتبت له عبركم இருக்குச் சொல்லுவோம் ஹதீசுகளை கொண்டே குரானுக்கு தபீர் மூணாவது வாழ்க்கையை அன்பான தாய் பார்க்க சகோதரிகளே கருதவை உயோசிக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள அடக்கமாக ஒழுக்கமாக இருந்து கொள்ளுமோ என்ற ஆயத்துக்கு உண்மகா திரு முன்னீர் குடும்பங்களுக்கு என்ன பசி நல்ல ஆட்சிக்காலத்தில் நல்லோடு மக்கள் வாழ்கிறாங்க அப்பார்த்தாங்க பிறகு யாரையும் அவர்களுக்கு முடிக்க முடியாது அவன் உம்மகாத்து தாய் மாறுகள் என்று குரான் சொல்லி இருக்கிறது இதை அல்லாஹளுக்கு நீக்காக அறாம் ஆக்கிவிட்டான் அப்படிப்பட்ட உம்மகாத்து போறதுக்கான கவர்மெண்ட் செய்யும் அரசாங்கம் என்ன செய்ய முடியாது கூட்டிக் கொண்டு பேசு கண்ணியமாக பொறுப்பு யாத பொறுப்பு அரசாங்கத்து அரசாங்கம் கொடுக்கும் அரசாங்கம் கொடுக்கும் போறது போறதுக்குரிய ஸ்பான்சர் செய்ய மற்ற தாய்மார்களுக்கு அதுல திருவாகி சந்த உடைய ஒன்பது மனைவி மார்கல்லாங்க எங்கட பரவாயில்ல ஹஜ்ஜ நாங்க முடிச்சு கொண்டுட்டோம் நடிகோடைய சேர்ந்து சந்தம் மார்க்கோடைய சேர்ந்து நாங்க பரவாயில்ல ஹஜ்ஜை முடிச்சு கொண்டுட்டோம் எங்களுக்கு இப்ப சுண்ணத்தான் ஹட்டித்தான் இருக்கிறது ஆனாலும் அம்மா எங்களை பார்த்து சொல்லுகிறார் வீட்டுக்குள் அடக்க ஒழுக்கமாக இருந்து சின்னத்தான அச்சு தேவையில்லை இந்த ஊட்ட விட்டு நாங்க வெளியே போக மாட்டோம் இந்த வார்த்தையை சொன்னாங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க சௌதாவும் இந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட நிலவையை நாங்கள் கண்டோம்னா இவங்க ஜனாதா தான் வீட்டுக்குள்ள தூக்கப்பட்டு எது வெளிய போக தேவையில்லை பெண்கள் வெளியே பான் வாங்குறதுக்கும் மரக்கலை கணக்கு மீன் வாங்குறதுக்கும் ஏன் வெளியே போற இதை நாங்கள் விளங்குவோம் இதுக்கு என்ன காரணம் என்ற மன்னிச்சுக்கோங்க சகோதரே ஆண்கள் தங்களுக்கு என்ன செய்ய மாப்பிள்ள மாப்பிள்ள செய்யல கணவன் பொறுப்ப கணவன் நாங்க எல்லாரும் தெரியுமா கல்யாணம் முடிச்ச கொள்ளையை கூட பார்க்கிறோம் என்ன குடுப்பீங்க என்ன குடுப்பீங்க சிலவங்க கேட்கிறாங்க மாப்பிக்கு தொழில் குடிப்பீங்களா தகுதியே இல்லைன்னா மாப்பிள்ளையாக தகுதி இல்லை பொது செய்வது எப்படி தொழுகைக்கு கடமையோ தொழுகைக்கு நிபந்தனையோ இதே போல நிக்காக செய்ததற்கு தொழில் எடுக்க வேண்டும் படம் எடுக்க வேண்டும் மகர கொடுக்க வேண்டும் நபந்தா கொடுக்க வேண்டும் செலவு கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு இருப்பிட கொடுக்க வேண்டும் நான் சொல்லுதா தேவையில் வாழ வைக்கிறது வாழ வைக்கிறதல்ல வைத்து ஒரு மூளை ஒரு குடிசரித்து கொண்டு வாழ்வதல்ல சொல்லுகிறார் நிமிடத்துக்கும் உங்களது மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும் உங்களை மனைவிக்கு நிகழ்பிடம் கொடுக்க வைக்கும் மனைவிக்கு வாங்கிட்டு சமூகம் அல்ல இது நாங்க யாருந்தி நாங்க பார்க்கிறோம் சுருக்கமா செல்லுவாங்க உங்களோட மாப்பா ஏழு என்று சொன்னா அது உட நசீபு உண்ட மாமான் ஏல என்று சொன்னா அது உடனே போடத்தரம் இன்னும் சொல்றாங்க உண்ட மாப்பா ஒரு வருணம் ஏல என்று சொன்னா அது உண்ட நசீபு நீ நல்ல சோ நல்ல சல்லி விளக்கம் அன்பாக மாறி வருகிறேன் இரக்கமாக சொல்றேன் அன்பாக சொல்றேன் சரியானத்தை முடிக்கிறதுக்கு முன்னால் இஸ்லாக்கத்தை பற்றி இஸ்லாக்கத்தை பற்றி இது செய்யாம இந்த நாட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் விமானங்கள்ல ஏறி ஏறி ஹவுஸ்மேட்டாக தந்த குழந்தைய ரோட்டில் போட்டுட்டு அரபியுள்ள பார்க்க போறாங்களே அந்த சமூகத்திலே பார்க்க முடியாது எங்க போறீங்க அரபீலக்குள்ள பார்க்க போறேன் அரபீல புள்ளைக்கு நடிக்க போறேன் யார் ஓப்பி கட்டுறாங்க துரோகம் செஞ்சிட்டோம் மார்க்கம் சொன்ன முறையில கல்யாணம் முடிக்க இல்ல நாங்க பார்க்கிறோம் என்ன தெரியுமா பொண்ணு விட்டால என்ன சரி எடுக்கமோ அதை எடுத்து செய்வோம் நாங்க மாறுவோம் நாங்க கேட்டா போனோம் உமத்து சேஞ்சாவோடு நிக்காகு செய்வோம் பணக்காரனாக்கி வைப்போம் சருத்திரம் பார்த்த மாட்டீங்க சருத்திரம் காட்ட மாட்டீங்க மாமாட்ட சீதனம் வாங்கி பணக்காரன் ஆகித்தாங்க சருத்து மாமாற்ற சீதனம் வாங்கி பணக்காரனாக ஆகிவிட்டார் என்ற சருத்துரன் கிடையாது கிடையாது அப்படி சருத்துரம் இருக்க வந்தால் குரான் செய்யாது குரான் சொல்லுகிறது நீ வாங்காதே என்ன நம்பி முடி உனக்கு நான் தாரே ஒன்னா மாறு வைப்பேன் ஒரு இடத்துல கல்யாணம் நடந்து முடிச்சு கல்யாணம் நடத்த முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கால பிறகு பொன் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்குரிய சின்ன மனஸ்தான் என்ன மனஸ்தாலம் வந்தா மாப்பிள்ளைய வாப்ப கேட்கிறாரு பொண்ண வாப்பாட்ட சீகரித்திருக்கிறாரு அந்த கல்யாணம் எக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை நடக்கக்குள்ள நீங்க சொன்னீங்க தானே அந்த பெட்ரோல் செட்டை கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னும் பெட்ரோல் செட்டை கொடுக்கலையாண்டு கேட்டாங்க மாப்பி வா சொல்லாத நல்லவங்க கண்ணா சந்தோஷமா வாழ்றாங்க பிரச்சனை இல்ல ஒரு கம்யூனிகேஷன் விசாரித்து மாப்பிள்ள வாங்க சொல்ற இந்த இவங்க இவங்க எல்லாம் இருக்க நீங்க இப்படி ஒண்ணு சொன்னீங்க கொண்ட வாப்ப கையெழுத்து சொன்னாரு நான் அப்படி சொல்ல இல்ல நான் சொன்ன நான் ஒரு பெட்ரோம் செட் என்று வாங்கிப்பாரு அது அவருக்கு பெட்ரோல் செட்டா கேட்குது சொன்னது பெட்ரோம் செட் அதுக்கு பொருள் தான் சொன்னாங்க கொண்ட வாப்பட மார்களிட வாப்பட காது பண்ணி கேட்குறீங்க பெட்ரோல் செட்டா கேட்க இது ஹரா இதை வாங்கி அவங்கள குடும்பம் வாழ முடியாது இதை வாங்கி நான் அவங்கள குடும்பத்தில் ஒரு நாள் திருப்பி கொடுங்கோ கொண்டைத்து கொடுங்கோ மூத்த மகஜ கல்யாண மாமா மூத்த மருமகணுக்கு பெரியா கொடுத்தாரு இரண்டாவது மகஜ கல்யாணப்பில் மாம டவுன் இப்ப மாமா வந்து மருமகணத்தை நிற்க வாங்குறாங்க மர்மாட்ட கேட்கிறார்கள் மைனிய குடுக்கோல வந்துவில்லை என்று பெருமைக்கே பெரும உலகத்திலிருந்து முதலாவது பாவம் தென்படி பிறச்சி இல்லை பெண்கள் வீட்டுக்குள் இருக்கிறது பெண்களுடைய ஹிஜாப் பெண்களுடைய நிவாஸ் இதை பத்தி ஒரு சங்கத்தில் பேசுவோம் பெண்களுடைய ஹிஜாபில் என்ன வரோம் பெண்களுடைய சுத்தமாக இருக்கும் அசுத்தம் கூடாது பெருமை சொன்னால் உளமாக்கல் இருக்கிறாங்க ஹோம் சுனால் மக்களை அர்த்தமா பார்க்கிறது அவரால் அவரா இவரா எல்லாரும் போல அவருக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன தெரியும் என்றது வார்த்தை தெரியுமா இது இது வார்த்தையை போல இந்த ஆதரவுக்கு நான் சுகுதி செய்யவா யாரையும் யாரோச்சி பார்க்கவானன் குறைச்சி பார்க்கவானன் எங்கள்ல ஒத்தர் இருக்கிறார் மாணிகாவத்தேன அவர் நோம்பு பிடிக்கிறார் இல்ல அவர் தொலுகிறார் இல்ல ஆனா கனிமா சொல்லி இருக்கிற அவரையும் தரம் குறைச்சு பார்க்கு ஏனென்று கனிமாவை அவருடைய கனிமாவை எங்களுடைய கனிமாவையும் அல்லா நிற்பார் எங்களை கனிமாவோட சேர்த்து தொகுகையை போடுவார் நோம்ப போடுவார் காத்த போடுவார் அபத்த போடுவார் எல்லாத்தையும் போட்டு நிறுத்தாலும் சில கட்டங்கள்ல எங்களை எல்லாத்தை சேர்க்கினாலும் அவருடைய கனிமாவும் தீக்கூடாக மாட்டார் அவருடைய கனிமாவும் தீக்குவராக பார்த்தார் அல்லா சொல்றா யார் யாரையும் புரட்சி பார்க்க வேண்டாம் ஒத்தர் வாழ்க்கையில கனிமா சொன்னாரா அவருடைய கனிமா உங்க எல்லாருடைய அமல விட நம்மாடத்தில் பார உள்ளதாக இருக்குள்ளதாக இருக்கு யாரையும் பரம் புரட்சி பார்க்க வேண்டாம் யாரையும் புறக்கணும் கொண்டு பார்க்க வேண்டாம் இவர் என்ன விட நன்னவர் இவர் என்னவிட சிறந்தவர் இவர் என்னவிட மேலானவர் இவருடைய இவருடைய கனிமம் ஒரு நாளைக்கு இவரை கொண்டு சுரக்கத்தில் சேர்த்துவிடும் ஒரு நாளையும் மற்ற மக்களை பார்க்கறது கேட்பார் கேட்பட்ட முசீல்தான் அவர் இரண்டாவது சொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த நிராகரிக்கிறது இதுவும் தெரிமை தவற ஏற்றுக்கொள்ள விருப்பொள்ள விருப்பம் இல்லை தவறு புத்தவாளி என்றும் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல இதுக்கு சொல்றது பெருமை அகங்காரம் நாங்க யார் தெரியுமா என்ன மன்னிச்சு போங்க அன்பான தாய்மார்க்க சகோதரிகிறேன் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா எ தவறுக்கு நாங்கள் நல்ல ஜட்ஜுமா நல்ல லாயர் எங்கள தவறுக்கு நாங்கள் நல்ல லாயர் மத்தாக்கள் தவறு நாங்கள் யாரு நல்ல ஜட்ஜு நானும் தவறு செஞ்சுட்டு அந்த தவறு நடக்க இல்லை என்று சொல்லி வாதிக்கிறதுக்கு லாயர் வந்து வாதிக்கிறது போல வாது அப்படி நடக்கல அந்த நோக்கம் இல்ல நல்ல ஜிக்கு வெளிய போன சொந்துட்டு அவருடைய மகள்மென்ட் ஜெட்மெண்ட் எதன தவிர்க்கிறாங்க தவிர்த்தார்கள் அவருடைய கொண்டாட்டி பேசாம இவரை கொடுத்த டோட்டலுக்கு போக இது ஜட்மெண்ட் பாப்பா இது ஜட்மெண்ட் கொடுக்கிற அவர் அல்ல அவருக்கு தர இல்லை அவருடைய மகன் பாப்ப கிரகத்தில் கண்ணத்தில் போட்டாங்களா தெரியும் உள்ளவளக்க தெரியல மரியா உள்ளே சரியா வளர்த்தா சரியா தலையிலே போடுவார் கண்ணத்திலே போடுவார் இது ஜட்மெண்ட் இது நீங்க சொல்லுவாருத்தர் சொன்னாரா அவருடைய மனைவி பைத்தி ஐயோ நான்தான் நிலத்தில் அப்படி கைத்திக்க மாட்டா வேறொத்தர் பைட்டி கூட நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க எங்களுக்கு என்ன தெரியுமா வரும் தவறுக்கு நாங்க ஜட்ஜ் எங்க பாவத்துக்கு நாங்க ஜட்ஜ் ஏந்த மகன் கெட்டிப்பை தான் துள்வடிக்கிறார் எந்த மகன் தண்ணி போட்டாரு எந்த மகன் எந்த பேச்சு கேட்கிறாரு இல்ல நான் சொல்லோனும் நான் செஞ்ச மிஸ்டேக் அந்த புள்ளைய வரைக்கிற காலத்தில் வரச்சுக்கொண்டு இல்லை இன்றைக்கு அந்த புள்ள கெட்டு பயிர்வேன் இதே மகன் ஒரு மாற்றுவார்த்தை தான் ஒரு பொத்தவனே பழகுதான் என்று வச்சுக்கோங்களேன் அல்லா ஆசையை திருத்தி வாக்குவானாக நாங்கள் சொல்லுவோம் அந்த புள்ளைய திருத்தி வேன் இல்லை அந்த பிள்ளையோட பரகிடும் என்ற ஊட்டுக்கு அரிசி வேலே நாங்க யோசிக்கோன்னு முதலாவது எந்த பிள்ளைய நான் சரியா வளர்த்தேன் சொல்லி நான் சரியா வளர்த்தேன் சொல்லி எங்களுக்கு அதிகமான மக்கள் வாரது வந்து சொல்ற அகுவர் ஒத்தர் வந்தார் அழகுகள் வந்தார் வந்து சொன்ன அகவர் நீங்க அடுத்த மாசம் மூணு நாள் போக்குறேன் கட்டாயம் கூறிவிடுபோம் கட்டாயம் நீந்தோம் என்ன என்ன விஷயம் அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் எடுக்காம வாழ்க்கை தெரியும் தயவு செஞ்சு இவர ஜமாத்துல கூட ஜமாத்துள்ளாக்கி ஜமாத்துல போனா ஜமாத்து ஏன் ஜமாத்துல போறீங்களா கல்லா ஜமாத்துல போயில அவுடியா கல்ல இவரும் சேர்ந்து இவரும் செய்வார் அந்த பேச்சு உள்ளி உள்ளவங்க குடுங்கு பயிர் உள்ள நை தமிழ்த்து உள்ள மசாஜ் சென்ட்ர்த்து உள்ள கெட்டு பேட்டதுக்கு பாப்பாவை யோசிக்க தவறுக்கு நாங்க நல்ல லோயம் சொல்லணும் அவன் எப்படி செஞ்சிக்க மாட்டாரு அவருடைய விஷயம் அப்படி கேடாது நீங்க தவறா புரிஞ்சிருப்பீங்க அப்படி இல்ல குறைஞ்ச பட்சம் என்னங்க இத பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன அக்கறைக்கு தேவைக்கு யார்கு அதுக்கு எங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்லி தொழில் போகணும் எங்க தவறுக்கு நாங்க நல்ல ஜட்ஜாக ஆனா நாங்க தவறுக்கு மாசாம நல்ல ஜட்ஜு மற்றவர்கள் மற்றவர்கள் தான் ஒரு நாலு மக்க மறக்கவா மனிதனுடைய தவற சுட்டிக்காட்டினா அந்த தவற விளங்கு நான் என்ன மன்னிச்சு ஆரம்பத்தி இருபது நாயக்கு சௌபாவுடைய இருபத்தேழு வருகிறது கடைசி பத்து வருகிறது இருபத்தி ஒன்பது வருகிறது நாங்கள் எல்லாரும் சௌபாசி ஆயத்தமாக இருக்கிறோம் ஞாபகத்தில் வைங்க சில பாவங்களுக்கு சௌபா செய்யலாம் அல்லா பாவம் அன்னைக்கு நசீமாக்குவான் ஆனால் அந்த பாவத்தினுடைய எதிரொலி அந்த பாவத்தின் அடைப்பட்ட விளைவுகள் அதுக்கு சௌபா செய்கிறான் தாயே சகோதரியே தாயே சகோதரியே நீ ஒரு தினாவில் ஒரு பிள்ளையை செஞ்ச தினாவுக்கு சௌபா செய்யலாம் அந்த ஹராத்திர பிறந்த பிள்ளை செஞ்ச அந்த புள்ளக்கு இந்த தௌபா அன்பான வாலிபர்களே அன்பான சகோதரர்களே ஒரு பெண்ணுடைய கற்பை முனைத்து விட்டோம் ஒரு பெண்ணுடைய கற்பை நாசலாக்கிவிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்த நீத்தூமா ரெண்டு பேரும் சௌமா செய்தாங்க நல்லவர்களாக மாறிட்டாங்க அந்த கற்பை திருப்பி கொண்டு வர முடியாது அந்த உருவாக்க முடியாது சரியாக்க முடியாது கல்யாணம் நடக்குது கல்யாணம் என்ன மன்னிச்சு அதிகமான வாலு விருக்கிறீங்க மேல பெண்கள் இருக்கிறீங்க விஷயத்தை கவனியுங்களை அறியாமல் இருக்கிற பாவம் எங்களை மனாம இருக்கிற பாவம் இது எங்களை மகள் இருபத்தொரு வருஷம் பெண் அந்த தொடருக்குள்ளே கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் கல்யாண முடிச்சு கொடுத்தா இஸ்லாமிய வச்சோம் இஸ்லாமிய வச்சோம் நாங்க சொல்றோம் இந்த காலத்தில் தலாசு கூட டிவோர்ஸ் கூட டிவோர்ஸ் கூட ஏழு வாங்க கூட்டிக் கொண்டு போய்றோம் ஒரு சனிக்கிழமை ஒரு வாக்குமா ஒரு அம்மா இருபத்தொரு வருஷம் கட்டி காத்து ஒரு நல்ல ஒரு மாடலையே புரட்டி பார்த்து தேடி கையில கொடுக்குறாங்க மூணு மாசையில பார்த்தா பெ வாரத்தில் வராங்க என்ன பெஞ்ச வராங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நடந்து வாரங்க மரபு ஏழைகள் வராங்க கோடி வராங்க முகத்தை பணியை போட்டுவிட்டு போறாங்க ஒரு பதினஞ்சு இருபது யாருக்கும் தெரியாது தெரியும் பதினஞ்சு இருபதுக்கு முன்னால இந்த சமூகத்துக்கு தலாக்கு தெரியாது அவ்வளோ கேசீக ஏன் தலாக்கு கூட நாங்க நாங்க உம்மச்சு மாற்ற பரோனா ஞாபகத்தில் வச்சு ஒரு தலாசம் பார்க்கணும் ஒன்று கல்யாணத்தில் சிறவழிக்கப்படக்கூடிய அலாலான பணம் இன்னை கல்யாணத்தில் சிறவழிக்கக்கூடிய பணத்தினுடைய அந்த பணத்தில் அசுத்தம் நடந்திருக்கிறது அந்த பணத்தில் வட்டி கடந்திருக்கிறது அந்த ஏமாற்றம் இருக்கிறது லஞ்சம் இருக்கிறது ஊழல் இருக்கிறது இன்னைக்கு மக்கள் எப்படி தெரியுமா மக்கள் ஒரு சகோதரர் சொன்னாரு கஸ்டம்ஸ்ல அவருக்கு அவர் யாவார சின்ன ஜுப்பா இருக்கு சாமான எடுத்தாரு ஜுபா போன்றது பரப்பாக்க போறதுக்காக மகண்ட ஜப்படா மகண்ட சுப்பா சை மகண்ட சு மனைவி சொல்ேர்ற ஜ மகனுக்கு சு பள்ளி கல்ல வாப்பாபத்துள்ளே கவுலாகுமா நல்லா உணவு குடிக்கிற பாரம் சிக்க உணவு உடுத்திருக்கிற ஆடை இருக்கிற இடம் ஆனா உங்களோட குவா எப்படி கவுலாகும் ஞாபகம் விரைச்சுக்கோங்க திருமண தலாக்கு போட்டுறதுக்கு ஒரு காரணம் என்ன காரணம் வாலிபர்களே வாலிபர்களே அன்பு சகோதரர்களே அன்பு உள்ளன்களே உங்களோட பேசுகிறேன் தாய்மார்களே சகோதரிகளே கல்யாணம் பிரேக் ஆகிறதுக்கு நிகோசார் இரண்டாவது காரணம் உம்மா வாப்பட துவானின் மை பெற்றோருடைய அதிருப்தி பெற்றோருடைய மதுவா பெற்றோருடைய மனம் வந்த நிலையில இந்த பிள்ளைக்கு நான் பேர் வைத்தேன் இந்த பிள்ளையை நான் தான் பறிச்ச இந்த பிள்ளைக்கு நான் தான் பதினெட்டு கொடுத்தேன் எத்தையும் நாங்க செஞ்சோம் இந்த புள்ளைய கல்யாணம் வந்தா மட்டும் எப்படி வாப்பா அந்த புள்ள மட்டும் முடிவு செய்யும் ஏன் எங்களை செட்டி கொள்ள கூடாதா நாங்க இந்த பிள்ளைக்கு போல நல்ல ஒரு பொண்ணை கறி குடுக்க வார்த்தோமோ இந்த பிள்ளைக்கு நாங்க நல்ல ஒரு சேர்த்து படிக்க வைத்தது போல இந்த பிள்ளைய கொண்டே குடும்பத்தில் கொண்டிருக்க மாட்டோமோ ஏன் இந்த அப்படப்பட்டு எழுதி வச்சுக்கொண்டோ உங்களோட கையாளத்துல நீங்க மாட்டீங்க இம்பாசிபிள் நடக்க முடியாத ஒரு சம்பவம் சொன்னார் தந்த செஞ்சுட்டாங்க மகளியாணத்தை முடிஞ்சது மகள கல்யாணத்தை முடிச்சுக்கொண்டு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா உண்மை அவர் சொன்னார் இவ்வளவு நாளும் பொறுத்து கொண்டு இந்த புள்ள காண்டித்தான் காசு கொடுத்துட்டு இருக்க அந்த மாப்பளை வந்து சொன்னாரு அதுல ஒன்று இதை நான் எக்ஸப்ட் பண்ணத்தான் வேண்டும் இதை நான் இன்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற கடியான வந்தேன் செஞ்ச பதுவானியை தாக்கவிருந்தார் வாழ்க்கை நல்ல யானை மூணாவது காரணம் மூணாவது காரணம் அ கட்டளைகள் சுண்ணத்துகள் அல்ல சுண்ணத்தை பத்தி ரெண்டாவது பேசுவோம் திருமணத்தில கல்யாணத்தில் அல்லாருடைய கட்டளைகள் எப்படி தெரியுமா தவுடு பொடியாக்கப்படுது பொடியாக்கப்படுது நம்முள்ளே பள்ளியோட சட்டத்திருப்பத்தில் குறிச்சி அனுப்பினோம் துள்ளி ஒரு கல்யாணத்தில் யோசிச்சு பார்க்க பார்ப்போம் அல்லாவுடைய இந்த புறாந்திய கட்டளைகள் எத்தனை கட்டளைகள் வெக்கம் கெட்ட சமூகம் மால்கம் இல்லாத சமூகம் ஒரு அயவரணியத்தான சமூகம் ஒரு உரிய அணியான சமூகத்தை கட்டியலுக்குறாங்க எப்படி தெரியுமா கல்யாணம் ராவை கல்யாணம் பொண்ணுடுப்பாட்ட வாராங்கம் ரெண்டு மணிக்கு அநேகமாக பொன்னுடுப்பாற்ற அந்த மேக்கம் என்ற தொழிலை செய்தவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சகோதரி செய்வாங்க அவங்க ஒரு முஸ்லீம் பெண் ஒரு அண்மைய பெண்ணு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரிக்கு முன்னால எப்படி காப்பேடும் தான் ஒரு மாற்று ஒரு பௌத்த சகோதரி ஒரு ஹிந்து சகோதரி ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு இடையில் உள்ள கேள்வி ஒன்று பாப்ப மௌத்தாட்டாங்க உமை இட்டால் இருக்கிறான் அக்கம் பக்கத்தில் உள்ள பாட்டு மதத்தை சார்ந்த பெண்கள் வாராங்க உண்மை பார்க்கறதுக்கு காட்டேடுவா கேட்கிறாங்க ஆம்பளை யாருக்க பெண்கள் மாட்டு மதத்தை சார்ந்த பெண்கள் கேக்குறாங்க என்னப்பாத்துன்னா ஒன்பது வயசத்துலேயும் அறுபத்தஞ்சுக்கு மேலதான் நீக்கும் அந்த கிளறிய காட்டுறதுக்கே மத்தியா கேட்கிறீங்க அந்த வருஷம்யங்கு அப்படிப்பட்ட முதலாவது ஒரு பெண்ணை காத்துறீங்க உளமாற்றாங்க ரெண்டு மணி காரணிக்கா உடம்பாற்றே அப்படியே உடம்பாற்றி அத்திற்கு நான்கு து எல்லா கலாச்சாரம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அன்பான தாய்மார்களே அந்த பிள்ளைக்கு நாப்பிளை வந்தாரு நாக்களை கையப்பிடிச்சு முடிப்பிடிச்சு பழகிக்கொண்டது என்னதுவா சொல்லி கொடுப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு எந்த ஏற்பாடு இல்லை கல்யாணத்துக்கு எந்த ஏற்பாடு இல்லை மனைவீட கொள்ளத்தி ரோமத்தை பிடிச்சுள்ள கிரிக்குள்ள உள்ளத்தான் ஒதுங்கோம் அறுத்த விளக்கி வந்திருக்கோம் கருத்து தெளிச்சோதற்கோ என்ன பண்ணி நான் சொல்றோம் அல்லாஹு இந்த துவா ஓரக்குள்ள உள்ள உசு போடும் துவா ஓர கூதிர உள்ள கணவன் சத்தம் போக்க மனைவி வாய்க்குள்ள உருவார் என்ன தெரிவா சொல்றாரு இந்த பெண்ணுடைய நலவை கேட்கிறேன் இந்த பெண்ணுடைய நலவை கேட்கிறேன் பெண்ணுடைய கருவுள்ள நிலவை கேட்கிறேன் உள்ள பொறக்கிறதுக்கு முன்னால பிள்ளைக்கு இல்லாம துவா சர்வத்தில் பாதுகாப்பு முடிச்சாங்க அந்த கல்யாணத்துடைய விளைவு நடைபெற்றது ஆக்கி சொல்ல வேண்டிய கட்ட உருவாகிட்டு மனைவி சொல்லா உங்களுக்கு நான் வேணும் உண்மைக்கு போக கூடாது வேணும் உங்களை பிரதி யாரும் எங்களை வீட்டுக்கு வரக்கூடாது என்ன செய்ய என்ன செய்ய குடும்பத்துக்கு சொல்றாங்க எங்களை நீங்க வரவா ஒரு மனைவியால ஒரு பெண்ணுக்காக வேண்டி குரு குடும்பம் இந்த நேரம் அங்க கனரா காரம் வந்து இங்களை ஐபோன் காராக்கள் இங்களை ஸ்மார்ட் போன் காராக்கள் அங்க கிளாஸ்ல படித்த பொண்ணி மாறு மரணம் தப்பினா கரணம் தப்பினா மரணம் என்ற கஷ்டம் நான் அந்த கட்டத்தில் போடுற கூட்டிகிலே அந்த கூட்ட யாருக்க சொல்றதுங்க அந்த கட்டம் என்ன கஷ்டம் நான் நினைக்கிறேன் என்ன மன்னிச்சுக்கோங்க அந்தாகவே ஆகப்படுமோடைய கட்டம் அந்த கட்டம் தான் அந்த கட்டம் அல்லா கேட்குவதேனா அகில பயிற்சும் அவருக்கு என்ன சொல்லவோ தெரியாது அந்த ஹகுரத்துக்கு என்ன சொல்லவோ தெரியாது அவருக்கு என்ன செய்ய அகில பயிற்சி அல்லாஹின்னு சொல்லிட்டு வாராரா காது தொகு என்ன உலகம் இது மாறக்கூடாதா நாங்க திருத்த கூடாதா நாங்க சரியான மார்க்கத்தை பக்கம் திரும்பி வரக்கூடாதா சொன்ன சில பாவங்களுக்கு இத்தான் உட்காரர்கள் யாருக்கும் இல்ல உனக்கு போர் போட்டிக்குது மேலும் சேவ் பண்றது தெரியுமா செய்றாங்க மேலும் எல்லாம் போன்ல போட்டோம் போன வீடியோ இப்படி போயிருச்சு எனக்கு நடந்த சம்பவம் இது நான் நான் நான் கூப்பிட்டு சொன்னேன் முக்திசா யாரோ அப்லோட் பண்ணிட்டாங்க என்ன செய்ய தெரியுமா இந்த போட்டோ பண்ணிக்கொண்டாங்க அவருடைய கூட்டாளிமாரெல்லாம் அவருடைய மனைவியை பற்றி பவன் சந்திக்கிறார்கள் நல்ல சொத்தி பார்த்து முடிந்தா நல்ல முடிவாப்பா வெரி ஸ்மார்ட் நல்ல பெட்டிங் இதை எழுதுறா பாப்பா இதே யூடியூப்ல பார்த்து கமல்ஸாக சொல்ற ஒரு நாள் கொஞ்சம் இல்லாத கொஞ்சம் இல்லாத அவர் கட்டுப்படுத்தி பாருங்க இல்லையா திருவர்த்தி பக்கம் திருவிரோன்னு கல்யாணம் வந்த கிடைக்கிற பாவ நீக்கினே அந்த பாவத்தினுடைய விளைவு தாங்கலாம் நிச்சாக பயன்படுத்த சொன்னாரு முந்தியொரு கால வீட்டிலே வீடியோ பண்ற வீடியோ இல்ல அப்ப என்ன ஆச்சு ஆல்பம் பெரிய ஆல்பம் வந்து செஞ்சு எச்சுப்பா கூப்ப என்னத்துக்கு ஆல்பம் வச்சுரு உம்மம்மா பேரத்துடைய காட்டுறதுக்கு உம்மம்மா யாரு காட்டுறதுக்கு எனக்கு பேரப்புக்கார வந்தான் கல்யாணம் நான் சொன்னாரா கொண்ட வாங்க சொன்னா எனக்கு ஒரு அல்பம் கொண்டு செய்யணும் இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான் எல்லாம் சொன்னார சொன்னது கெனராக்கார சொன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மொத்த செலவும் செஞ்சு தாரு ப்ரோஜெக்ட் இருபத்தையூபால அட்வான்ஸ் எவ்வளோ கமரா அட்வான்ஸ் அட்வான்ஸ் அவசரம் இல்லையேதான் நீ உண்மையான அவர் தானே செஞ்சாய் என்ன கல்யாணம் அவரு தான் இருந்தீங்க அட்வான்ஸ் எடுத்தீங்க அவர் சொன்னாரா ஏ காலையில என்ன நீங்க சொல்லுவா நீங்க என்ன வச்சுக்கோ கல்யாணமே உடஞ்சிட்டு இருக்க அதனால உங்கள கல்யாண நீடிக்கவோ நீடிக்க மாட்டாதோ போகமோ போகாது இதுதான் நாங்க உண்மையை சொன்னா உண்மையாக நடந்தோம் பெருமடிச்சமான சல்லும் அவர சல்லி அல்ல அல்ல அமாரிதமாக தந்த சண்டிய ஒழுக்க ஒன்றிய கிளி பெருமை பெருமைத்தான் அடிப்படை பாவத்துக்குரிய ஒரு காரணம் இரண்டாவது ஒரு காரணம் இருக்குது பேராசனம் பேராசனம் எவரோ இந்த போனான் கூட சம்பாதிப்போம் நல்லா சம்பாதிக்க பிரச்சனை இல்லை நல்லவர் தேர்ந்த பிரச்சனை இல்லை எவ்வளவும் தேவைகள் பிரச்சினை இல்லை ஆனால் பேராசை கூடாது என்ன கூடாது பேராசை கூடாது ஒரு நாளைக்கு நோப பிடிக்கிறவங்க ஒரு நோபுத்தான வருஷத்துக்கு இருபத்தி ஒன்பது முப்பது ரோபுத்தான் பருந்து யாருக்கும் சொல்ல முப்பத்தஞ்சு நோபு பறந்து தொழுத பத்திர காத்துத்தான் வாழ்க்கையில்தான் எல்லாத்துக்கும் அழகிய ஆனால் துணியாக சம்பாதிக்கிறது கனவில்லை எவ்வளோ சம்பாதிக்கிறது புதியது மார்க்கம் சொது கூடாது பேராசை கூடாது அதாவது அப்ப இருக்கும் அல்ல சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் எல்லா வீட்டில் எல்லாத்தையும் இந்த இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் போகவாங்க இத மட்டும் நீங்க ரெண்டு பேருக்கு பேராசிய ஊட்டினா என்ன வந்து என்ன ஆசைத்திரி வாங்க ஏன் தெரியுமா அந்த இதற்கு கொஞ்சம் நாளைக்கு நீங்க வெளியே போக வேண்டும் இதை செஞ்சிருந்தோம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு புத்தி சொல்வேன் நான் நம்பிக்கைக்குரியவர் இதை செய்தோம் என்று சொல்லி அவருக்குரிய திந்து போட்டா எனக்கு பதா எதிரான தருகனை மட்டும்தான் இவர் இல்லமாக இதை மட்டும் செஞ்சு கொண்டா பேராச பேர் அந்த கொலை இந்த ஸ்டூடியோ சுபாக எப்ப பேராச வருமோ தெ வருோ அன்னவா வருமோ அப்படி வளர்க்கும் எல்லா பாவமும் எங்களுக்கு ஈஸியாக கொலை ரொம்ப நேஷன் கொலை செய்வது ரொம்ப தேசி மக்களை ஷூட் பண்றது ரொம்ப நேஷன் ஞாபகத்தில் இருக்கோ அல்லா என்னவங்களை மன்னிப்பானாக அல்லா எங்கே என்னை மன்னிப்பானாக ஒரு மனிதனுடைய ரொத்தம் ஒரு மனிதனுடைய ரத்தம் அபா ஆலயத்தை விடத் ஒருமதியானது காதாவை உடைச்சா அல்ல வந்தித்தான் ரத்தத்தை ஒட்டினால் ஒரு ஒரு ரத்தத்தை சித்தினால் அண்ணாவுடைய குரான் சொல்வதே அவன் நரகத்தில் நிரந்தரமாக பார்த்து பேராசை கூடாது எப்ப பேராச அவர்களோ அப்ப பேராசையின் காரணமாத்தானே நல்ல ஊழிக்குது தம்பி நாடக்கு சூரிய இது நான் கதை சொல்ல இல்ல உங்களுக்கு நடந்த சம்பவங்களை சொல்றேன் நானவன் தாத்தாரு நானவன் கொண்டு நடத்திட்டாங்க சூனியம் செஞ்ச தம்பி வந்து இப்ப சௌபாட்டியை பார்க்கிறேன் என்ன இந்த கௌபாசியை புரியுங்க என்ன சௌபாட்டியை புரியுங்க சூரியத்தில் மருமகன் கல்யாணம் போறோம் அவங்களோட வீட்டுக்கு நிச்சயம் கொஞ்சதாரு தாத்தமானி சீனில சீனிய மந்திரி கொடுத்து தீய ஊட்டி மருமகனை குடிச்சிட்டாரு மருமகன் குடிச்சுட்டாரு இந்த மருமக மாத்தம் அன்பு தாயே சகோதரியே நீ செஞ்சது சூன்யம் நீ செஞ்சது சூனியம் ஏன் மகளோட வேண்டி மருமகண்ட குடும்பத்தை விட்டு மருமகனை குறிக்க முடியாது மருமகண்ட தாயை விட்டு வருமானை குறிக்க முடியாது மக்களுக்கு மத்திய சூரியன் என்றது அன்புக்குரிய சகோதரே பல வடிவத்தில் வந்து விட்டது பல ரூபத்தில் வந்துவிட்டது கணவன் மனைவிக்கு சூரியன் செய்வான் மனைவி கணவனுக்கு சூரியன் செய்வான் அல்லவன் நிற்பார்கள் பேராசை பேராசை கொள்ளவானது ஆகும் மூணாவது ஒரு பாவம் சிவர் பெருமை பெருமை பேராசை வந்துட்டான் என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செஞ்சு சரி நான் பணக்காரன் ஆகணும் என்ன செஞ்சு சரி நான் கல்லிக்காரன் ஆகணும் என்ன செஞ்சு சரி ஏழை எழுதிய ரத்த குடிச்சு சரி நாம் பணக்கானாகும் ஏழைகளுடைய ரத்தத்தை குடிச்சு சரி பரப்பாராகும் ஒருத்தர் வந்தாரு புரோக்கர் ரொம்ப கவனம் புரோக்கர் ரொம்ப கவனம் நீங்க செய்த தொழில ஹலாலாக போனா ஹலாலா இருப்போம் வார்த்தைகள் ஹலாலாக இருக்கணும் பேசல பேசி உண்மையை தான் பேசணும் ஒரு நாள் உட்டைக்கு முதலாக பேசக்கூடாது உண்மைய சொன்னா இந்த கல்யாணம் என்ற அறிவிக்க கூடாது உண்மையை சொல்லித்தலாக வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் கல்யாணம் நடந்தோ நடக்க இல்லையோ ஏந்த தொழில நான் செய்வேன் ரிசுக்குத்தானது அல்ல ரிசல்ல எப்படி தருவான் எப்படி தருவான் வாழ்க்கையில் நல்லவையான கூறிய சகோதரே அட்டான பெரியார்க்கே நாங்கள் செய்த தொழில் அலாதா ஒரு மாட்டு மதத்தை சார்ந்த சகோதரர் அவருடைய குழந்தைய கொண்டே கொஞ்சம் பாக்கியது அல்லா நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்வனசியமாக்குவானா யார் யாரெல்லாம் வைத்திய ஸ்டாலில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வன சீமாக்குவார்கள் துவாக்க செய்வோம் சின்ன சின்ன குழந்தைகள் பெற்றோர்கள் ஆண்கள் பெண்கள் முஸ்லீம்கள் மாற்று மருத்துவர்கள் என்று சொல்லி மனிதர்கள் ஏராளமான லட்சம் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வைத்திய சாலைகளில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நன்னாளில் நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு சொத்து கண்ணீரை விட்டு ஒரு ரூபாய் கணக்க தருமம் செய்து கேட்போம் யாம் இந்த மக்கள் எல்லாருக்கும் ஆகிய வாழ்வியா ஆரோக்கியமாக வாழ்வியா அதே போல எங்களை பிரிஞ்சு போன குடும்பத்தில் பெற்றோர் தாய் தம்பியர்கள் சிலருடைய மனைவி சிலர்களுடைய கணவன் சிலருடைய குழந்தைகள் சிலருடைய பெற்றோர்கள் செருடைய சகோதரர்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை பொதுப்பை அவர்ல வச்சுட்டு வந்திருக்கிறது நேற்று எங்கள்க்கு பிரிஞ்சு போன கண்ணியத்துக்கும் சங்கைக்கும் உரிய மௌலானா சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாக இந்த நாட்டில் ஐம்பது ஆண்டுகள் அஞ்சு தசார்த்தங்கள் நீருடைய செல்வத்தை செஞ்சிருந்த மகா பிரிய மனித நான் அவருடைய நான் அவருடைய வாழ்க்கையில மூணு விஷயம் பார்த்திருக்கிறேன் அல்லா அந்த பார்த்த எனக்கு எங்களுக்கு நசிமாக்குவான நான் அவருடைய வாழ்க்கையை எப்ப பார்த்ததில்லை அவருக்கு நாளும் மூணாவது நகர பற்றி பேசியிருக்கிறான் அடித்து சொல்றேன் இந்த புராண சாகிதா அழைத்து சொல்றேன் அன்புக்குரிய சகோதரனே வா ஒருவர் மூணாவது அவர் பத்தி பேசினாலும் அவர் அளவில் திசை திருப்பிடுவார் அந்த தாவரப்பத்தில் மூணாவது ஒரு விஷயம் நாங்க புராண்டிய தினாவத்தில் அவர் எங்களுக்கு ஒரு உதாரண புரிசு புரான் ஓதரத்துல அவர மாதிரி ஒருமுறை நாங்க காணல மிக குறைவான மக்கள் தன்னைக்கு முக தொகுத்து உட்கார்ந்த பள்ளியில அரவிப்பள்ள கண்டில தராமே கூடிய தொகுதியை முடிச்சிட்டு அதே இடத்துல தான் திலாபத்தில் லைத்து வைத்திருந்தான் கடைசி பத்து தினங்கள் ரமவாற்றிய அநேகமான காரங்கள் மனித உணவுல கனியும் ரவுதாஸ்ரீது மூணாவது வந்து அவர் திறந்த பழக்கம் தான் அந்த பழக்கத்தை இருக்கக்கூடிய திறமைகளை பாராட்டுவார்கள் பிறருடைய திறமைகளை பாராட்டுவார்கள் நான் ஒரு சொத்துபா ஜோதித்து வந்தா தலையில சொல்லுவார் நல்ல சொத்துபா நான் கேட்ட புள்ளே சொத்துபாவை கேட்கறது போல பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன் மற்றவர்களுடைய நலவை பாராட்டுவார் சில கட்டங்கள நாட்டு போறதுக்கு முன்னால அவருடைய கோல் வரும் அல்லா உங்களை பிரகாசமா கிழப்பானா அல்லா அந்த மனத பிரகாசமா கிடைப்பாங்க இருக்கா மார்க்கம் தெரிஞ்ச ஒரு ஆடிமாக இருக்க பாரு அப்படி ஏனதா இப்ப டைம் பார்த்தா இருக்குதா அப்படி ஒரு ஆழிமாக இருக்கு ஏதாவது இருக்குதா குறைஞ்சே பயில் தத்தத்தை ஏதத்தை ஒரே முத்தாலிமாக மாறு ஒரு மாணவனாக மாறு ஒவ்வொரு நாளும் கொண்ட படிச்சுக்கொள்ள மாறின உணமாக்க எப்படி சொல்லணும் எப்படி சுஜூது செய்யணும் என்ன செய்யணும் எப்படி அறாம் என்ன இது என்ன இருக்கூடுமா இருக்கூடாதா நிக்காக செய்ய போறீங்க மகளிட்ட கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறீங்க குறை மல கல்யாணத்துல ஆலிம அணுகி கேளுங்க போயிட்டேன் சென்று ஆறாம் தேதி கொழுப்புல ஒரு உலகாக்களுடைய கருத்தரங்கு வந்து அந்த கருத்தரங்குல ஒரு ஆளுமை வந்து பேசுங்க என்னதுமா சொன்னாரு ஆவேசமாக பேசினாரு அவர் சொன்னார நாங்க இந்த சொன்னா இவருக்கு தண்ணிய போட இல்ல நேர நிக்க மவல கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார் வலி கொடுக்கிறதுக்கு வலி கொடுக்க வந்தால சாதாயக்குரிய வாழ்க்கத்தை படியுங்க போறேன் நான் நிக்காம செஞ்சு கொடுக்க என கேளுமா என கேளுமா ஒரு இடத்துல நிக்க தாய்மார்களே இடத்தின் கேளுங்க ஒரு நிக்காம கல்யாண காடு வந்திருக்கிறேன் பள்ளி லவிதா என்று சொல்லி திருக்கிறாங்க அப்ப என்னத்தான் மூணு மாதத்தைக்கு முடிஞ்சு மயானத்து பேசுறாங்க நானும் என்ன செய்வேன் என்று யாரும் மயானுக்கு கேட்டா ஒரு நிபந்தனையோட கொடுத்தேன் நீங்க மூணு மாசத்துக்கு பிறகு கேட்கிறீங்க எனக்கு என்ன மூணு மாசத்துக்கு நடக்குமோ தெரியாது சில கட்டங்களில் பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போற பயணங்கள் அப்படி வந்த ஒரு கண்டிஷன்ல கொடுத்தேன் அதே கண்டிஷன் கொடுத்தேன் எனக்கு ஜிம்மாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல நீங்க மனம் வந்திருப்பீங்க என்பது எனக்கு தெரியும் உலமாக்களை மீது உள்ள மகப்பத்தின் காரணமாக நல்லா படிக்கிறோம் என்ற மகப்பத்தின் காரணமாக அல்லா சுகாணாம் எங்களை தொற்று மன்னித்துக் கொள்வாராக உங்களுடைய ஆசைகளை கல்யாணும் போறாங்க போற எத்தனையோ கல்யாணம் கேள்விப்பட்டேன் ஆனால் கல்யாணி போட்டீன்னுடைய மகள் என்று சொன்னேன் அது அவருடைய மகள் அல்ல இவருடைய இந்த மகன் பொம்பளக்குள்ள யாருந்தா இந்த உமா இந்த பொம்புளக்குள்ள உண்மா இவன் கல்யாணம் முடிச்சா இவன் முதலாவது மாப்பிள்ளக்கு கல்யாணம் இருக்கும் இந்த பிள்ளையொண்டு வந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு இப்ப இருக்கக்கூடிய இந்த மாப்பி மாப்பத்தான் இந்த உம்மடை மாப்பிள்ள இந்த போட்டிருக்கிறவரு இவருக்குள்ளைய நல்லா பார்த்தார்க்காரு ஆனா இவருக்கு வழியாக வரையுமாறத நீங்க கொஞ்சம் யோசித்து நான் என்ன கிராம வழி காப்பேன் அப்ப என்ன கூப்பிட்ட கொண்ட வாக்குவாங்க கூப்பிட்டேன் கூப்பிட்டு எனக்கமா கேட்டேன் எனக்கு ஒரு தகவல்களை என்ன செய்தி ஓஹர் இதே இந்த மவல் அல்ல இதே வயித்த மவல் ஒன்னரை வருஷத்துல நான் தான் இந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பித்தேன் இந்த ஆனா இன்னைக்கு அந்த புள்ளைய பேசு மாப்ப இல்லும் சொல்லித்தான் அவனை கொண்டு வந்தா இந்த கல்யாணத்துக்கு அந்த யுத்தம் தான் நடக்கும் இது நடக்காது என கன்யாயம் செஞ்சவன் எவ்வளவு கால நிறுவனத்துக்கு முன் அவர் சொல்றாண்டா இந்த கட்டி வச்சிருந்த மாப்பிள்ளைய பேசினா நான் சொன்னோட மறைவீட்டை கேட்க தேவையில்லை நான் ஒரு விகல்பை விட்டு ஒரு மாற்று வரையில செய்வான் என்ன செஞ்சு தாங்க எனக்கு தாங்க அவட மாப்பிள்ள கனிமனும் முறை அவர் எனக்கு நெருவினை கூப்பிட்டார் அவருக்கு வேறு போடுது நடக்க போகுதுக்கு ஒண்ணுமில்லை உடனே இவர் நிக்காசி கொடுக்க போறாரு அதுக்குரிய விழா பக்காலத்தை கொடுக்குது இவருக்கு சொல்ல ீங்கிருவா எழுதினாரு மவளட கல்யாணத்தை சந்தோஷமாக செஞ்சுவீங்க சொல்லி இப்ப இது ஹலால் ஆகுது இப்ப இவரை கேட்காம செஞ்சிருந்தால் அந்த கல்யாணம் ஆறாம் அந்த கல்யாணத்துல புறக்கிற புள்ள ஆறாம் ஒரு வெளியே வந்துட்டு இந்த புள்ளிட வாப்பை வருத்தான் வந்தா இந்த மாப்பிள்ளையும் எப்படிப்பட்ட இந்த புள்ளிட வாப்பா எப்படிப்பட்ட சொன்னா அவருக்கு அஞ்சுக்குள்ள இரண்டாவது மனைவியாளர் நாலுக்குள்ள மாப்பான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு ஊழிர் வெள்ளவத்தில் கட்டி தவித்திருக்கிறார் இது மார்க்கம் இது எப்படி போகலாது நாங்க மாறோம் நான் ரெண்டு கல்யாணம் முடித்தேன் ரெண்டு பேரும் தலாம் ரெண்டு மனைவிக்கு ஒரு புள்ளைக்குது மூணாவது கல்யாணம் முடித்தேன் அந்த மனைவியான நாலு புள்ளைக்குது இப்போ இப்போ நீங்க மவுத்தான உங்களோட சொத்து மூணாவது மனைவிக்கு ரெண்டுக்குள்ள நாலு நீங்க மவுத்தான உங்களோட மூத்த மனைவி மனைவி மூணாவது மனைவிக்கு நாலுக்குள்ள ரெண்டாவது மனைவி பொறுப்புள்ள ஆறு புள்ளைகளுக்கு சொத்து பங்கு வைக்கப்பட படிக்க முடிச்சு உலமாக்கலாக அப்படி இல்லாண்ட ஒரு மாணவன் ஆகிறோம் சத்தத்தை உனக்கு அதுவும் செய்யலதா அடிச்சோமே சொன்னாங்க உமர் அஜித் குறைஞ்ச பட்சம் அந்த ரெண்டு பேரையும் நேசிவா உலமாக்களை நேசிங்கோ மாணவர்களை நேசியங்கோ உலமாக்களுடைய வகப்பத்து வைங்கோ அவங்கள்ட்ட பேச்சு அவங்க கடிதத்தில் செஞ்சு கொடுங்க சொல்லி சொன்னாங்க உனக்கு அதுக்கு மேலதா நானாவது வண்டி கையாவது செய்யுங்க எனக்கொண்டே சேர்க்க அமைப்பானா எங்களை முதல் ரெண்டு கட்டத்திலே ஆக்கிடுவாங்க மூணா நாலாவது சொன்னாங்க சத்தத்தை உனக்கு ஆரியமாக இருக்கவுமேதான் ஒரு மாணவனாக இருக்கவுமேதான் அந்த ரெண்டு பேரை நேசிக்கவுமேதா குறைந்த பச்சைமா செய்ய கோரை பகட்டி கொள்ளாண்டு பேசவான உலமாக்கள் சூழ்நிலல்ல உலமாக்கிட்ட குறைகள் இருக்கிறேன் உலக குறை இருக்கிறா மனிதர்கள் ஆனா குறைச்சி பின்னாலே போக வேண்டாம் நலவே பாருங்கள் நலவே பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பாக தெரியார்களே நோய்வாய்ப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் அந்த ராகியா அவனுக்கு ரத்து செய்வானேர்த்தப்பாந்த உத்தி பத்தி வாப்ப நான் எங்கேயாவது பேசுவதாக இருந்தா நான் எப்படி பேசணும் நான் இல்லண்டா யாரு வாப்ப துவா செய்ய போறாங்க யார் துவா செய்ய போறாங்க வாய் பூசாம சொல்லுங்க மன திருத்தியுடன் சொல்லிருந்தோம் வாய் நிறைய சொல்லுங்கல்லாகி அரேகா வாப்பாத்துலாகி அடேஹி வாப்பா ரத்மத்துள்ளாகி அடேஹி எங்க சின்ன காலத்தில் இப்படித்தான் காப்பாத்தினா காப்பாத்தினா வாராட்டை கொள்ள வேண்டாம் மூணாவது பாவத்தை பத்தி நான் பேசல மூணாவது பாவம் தெரியுமா சொன்னாங்க உலகத்தில் ஏற்பட்ட காவிலுக்கு ஏற்பட்டது பொறாமக்கா என்ன விட நல்ல பொங்கலை நீக்கு நிக்காய் செய்ய போறாயா அது நடக்காதோ கொலை செய்வேன் எப்ப பொறாக வருமோ அப்படின்னு பொலை செய்வாங்க பொறம் பேசுவாங்க ஸ்ரீவத்து பேசுவாங்க எனது அன்புக்கு இஸ்லாமியர்களே சகோதரர்களே அன்பான பெரியார்களே அம்மா சுலாம் விட்டுவிட்டு சுண்ணத்தின் பக்கமாக திரும்பி வாங்க சுதாத்த விட்டுட்டு சுண்ணத்தின் பக்கம் திரும்பி வாங்கோ சும்ம இருக்கக்கூடிய அந்த குரானின் பக்கம் திரும்பி வாங்க விட்டு அருவி பக்கம் திரும்பி வாங்கோ வெளிச்சே வெளிச்சத்து பக்கம் திரும்பி ஜகாலத்தை சரியான மக்களாக வாழ அல்லா சுகாக துணை புரிவாராக நம் அனைவருக்கும் சந்தர்ப்பத்தை சீவாக்குவானாக இந்த சங்கையான நேரத்தில் அல்லா சுகாதைய ஒன்று கூடலையும் அல்லா அபோச்சு கொள்வானாக அல்லா பொருந்திக் அல்லா கேட்டுக் கொள்வானாக பேசினோவோ அவைகளைக் கொண்டு அவல் செய்த கூட்டத்தில் அவனை சேர்க்குவானா குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் எங்களுடைய பெருகேயத்தை வர சகலவிதமான அயர்வதை நம்மை தந்துட்டு வர பாவங்களை மன்னிப்பன அவற்றின் இது வெறுப்பையும் கசப்பை ஏற்படுத்துவார் உண்மையை உண்மையாக வழங்கப்படுத்துவார் அக்க அப்பாக வழங்கப்படுத்துவார் பாட்டிலை பாத்தியலாக வழங்கப்படுத்துவர் சரியான ஜீன் என்னை வாழ வைப்பனர் சரியான தீபங்களை வாழ்வெடுப்பான கதைகளை நாங்கள் மாற விரும்புகிறோம் நாங்கள் தீ பக்கம் வர விரும்புகிறோம் குரான் பக்கம் திரும்ப விரும்புகிறோம் வியாழ்தான் சுண்ணத்தான வாழ்வு பக்கம் திரும்ப விரும்புகிறோம் வியாழ்தான் எங்களை மாற்றிடுவார்கள் எங்களை மாற்றிடுவாரியா இந்த மதுவடையை இரவு ஆள் தான் மதுரை தாழ்ந்த பகல்யாள்லாம் மதுருக்காக புரிந்த கிணவியால் தான் இந்த நாடு அக்கையும் மாற்றிலையும் பிரித்திருப்போய்தான் எங்களுக்கு அக்கை விளங்கப்படுத்திடுவாரையால் தான் அக்கை விளங்கப்படுத்திடுவாகையால் தான் முஸ்லீங்களை பாதுகாத்துடுவார்கள் பாதுகாத்திருவாரா இந்த நாட்டை பாதுகாத்திருவாரா இங்குள்ள மக்களை பாதுகாப்பாய் இங்குள்ள முஸ்லீம்களை பாதுகாப்பாய் முஸ்லிய உடமைகளை பாதுகாப்பாய் இந்த நாட்டுக்கு சகவன்கிறார் இந்த நாட்டை பாதுகாத்து பொருளாதாரத்தை நாட்டிலேக்கி வைப்பார்கள் எங்களுடன் மிக அந்நிய பல தொழில்கள் இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை இந்த மக்களுக்கு ஹிதாயத்தினா நான் அவர்களுடைய கொலை கைங்க அவருடைய கொலை கைகள் நாட்டை சந்தியா ஆரோக்கியம் வாழ்வு நிச்சயமாக்கு ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயமா எங்களுடைய நண்பர்களை நண்பர்களை மத்தாம் அணையலாவேபுரா கடனாளிகள் கடனாளிகள் நோயாளிகள் பசிப்பதற்கு வீடில்லாத ஏதைகள் ஜாப்தா வயது வந்த தகுதியான கணவன் மகன் வயது வந்த தகுதியான கணவன் மனைவி குடும்பங்கள் பிரச்சனைக்கு மத்தியில் வாழக்கூடியா பிள்ளைகளின் மூலமாக தொந்தரவு ஆள்வா மலர் வகையான கஷ்டங்களுக்கு மீனவர்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய மக்கள் அனைத்து மக்களுக்கும் எல்லாம் ஆரோக்கியமான வாழ்வினாக்குவார் கேவலமான மௌத் இத்து பாடு காத்துவார் பயங்கரமான மௌத் இத்து பாடு காத்துவார் என்னுடைய பாலி உடைய கபூசிவாயா தன்னால் சே கபூசிவாயா டேய் உடைய கபூசிவாயா மின்றே கபூசிவாயா தாடி மாடே கபூசிவாயா குளாக்ரேத்துக்குள்ள வாயா கபூசிவாயா குளாக்ரே கபூசிவாயா குளாக்ரே கபூசிவாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபி மூனியே வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஸல்லா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆமீன்